तापत्रय சச்சிதானோத்தியேத்தே தாத்தயவிஷா ஸ்ரீக்கய நேயம் சதா பரிவ்னீஷோ தீர்ஸ்பிவவிரிஞ்சித்தம் சரியம் பத்திஹம் பிரணபால வந்தே மகாபுருஷ தே சரணாரவிந்தம் ஹே மகாபுருஷ ஹே பிரணதபால அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஹரியை மகாவிஷ்ணுவை கூப்பிடுறார் கரபாஜனர் இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்கிறார் ஹே பிரணபால மகாபுருஷ மகாபுருஷன்னா திருமாளே அப்படின்னு அர்த்தம் பெரிய பொருள் உத்தம மகாபுருஷரே நமஸ்காரம் பண்ணுகிறவர்களை எல்லாம் நன்கு பாதுகாக்கின்றவரே வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து பாதுகாக்கின்றவரே தே சரணாரவிந்தம் வந்தே தங்களுடைய திருவடி தாமரைகளை நன்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன் அதுக்கு முன்னால் சில விஷயங்கள்லாம் பகவானை பற்றி சொல்கிறார் பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்கிறார் பவந்தம் எப்பொழுதும் தாங்கள் தியானிக்க தகுந்தவர் தாங்கள் பரிபவக்னம் சமூகத்தில் சம்சாரத்தில் தர்மமாக நடந்துக்கிறதுனால ஏற்படுற அவமானங்களை எல்லாம் அழிக்கிறவர் அதர்மமான முற்கால வாழ்க்கையிலிருந்து அதையும் அழிக்கிறவர் சொல்லலாம் பரிபவக்னம்னா இந்த குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கையில் அவ்வப்பொழுது பரிகாசம் கேலி எல்லாம் பண்ணுவார்கள் அதையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவனுக்கு தான் இருக்குது ஆகவே நமக்கு பகவானை சார்ந்திருந்தால் இந்த அவமானங்கள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது அவமானத்தினாலும் நம்ம துக்கப்படுறதெல்லாம் போய்டும்னு அர்த்தம் பரிபவக்னம் அபீஷ்ட தோகம் எல்லாம் சரணாரந்த விந்தத்தினுடைய விசேஷனம் தே சரணாரவிந்தம் சதாத்தியேயம் தே சரணாரவிந்தம் பரிபவக்னம் தே சரணாரமிந்தம் அபீஷ்ட தோகம் வாழ்க்கையில் வேணுங்கிறதெல்லாம் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் அப்படி வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தீர்த்தாஸ்பதம் தீர்த்தாஸ்பதம்னு சொன்னால் கங்கா முதலான புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் ஆசிரியம் சுவாமி தான் சுவாமியோட திருவடியிலிருந்து தான் கங்கா தீர்த்தமே பிரவகித்து வருகிறது என்று புராணங்களில் பார்க்குறோம் சிவ விரிஞ்சினுதம் ஆக சிவபெருமானாலேயும் பிரம்மதேவராலேயும் போற்றக்கூடியது தங்களுடைய திருவடிகள் சரண்யம் அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு புகலிடமாக தாங்கள் இருக்கிறீர்கள் தங்களுடைய திருவடி தான் இருக்குது பிடித்து கொள்கிறார்கள் பிரத்தியார்த்திகம் தங்களிடத்தில் சேவ மனப்பான்மையோடு இருக்கிறவனுடைய துக்கத்தை அழிக்கக்கூடிய சரணாரவிந்தம் தங்களுடையது அது மாத்திரம் பவங்கிறதும் இந்த சம்சார சாகரம் உலக வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பு இன்ப துன்பங்கள் இதில் திரும்ப பெரிய கடல் மாதிரி கொண்டே இருக்குது வாழ்நாள் முழுவதும் சிறு வயசுலேருந்து இந்த கடல்லிருந்து வெளியிலேயே வரல விருப்பு வெறுப்பு அறியாமை மோகம் இப்படிலாம் இருக்கும் அதில் வந்து போத்தம் போத்தம்னால் தெப்பமாக இருக்குது பகவானுடைய திருவடிங்கிறது ஒரு திருவடி அபரவித்யாவை இன்னொரு திருவடி பரவித்யாவை கர்மகாண்டம் ஞானகாண்டம் பகவானுடைய சரணாரவிந்தம்ங்கிறது வேறே இல்லை வேதம் வேற இல்லை சரணாரவிந்தம் தான் வேத ரூபமாக இருக்குது வேதங்களைத்தான் பகவானுடைய சரணாரவிந்தமாக சொல்கிறோம் நாம் இதெல்லாம் இந்த தத்துவார்த்தத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆ வேதஸ்வரூபமாக இருக்கிற பகவானை புகழ்ந்து பாடுறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஹே மகாபுருஷ பிரணதபால தே சரணாரவிந்தம் சதாத்தியேயம் பரிபபக்னம் அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிஞ்சி நுதம் சரண்யம் ஃபுத்தியார்த்திகம் பவாத்தி போதம் தாதிருஷம் अहं அகம் வந்தே அப்பேற்பட்ட சரணாரவிந்தத்தை திருவடி தாமரைகளை நான் பரிபூர்ணமாக ஸ்ரத்தாபக்தியோடு நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் तीर्थास्पदं शरण्यं வந்தே மகாபுருஷத்தை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிஓம்ரி